நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பலுமேலு வறண்ட சருமம் முடிவுதிர்தல் பொடுகு இவற்றை போக்கக்கூடிய எலிய மருந்து என்னென்னு பார்ப்போம் சோற்று கற்றாழையோட தோல் பகுதியை நீக்கிட்டு சோறு மாதிரி உள்ள ஜல் பகுதி இருக்கும் இல்லையா அதை எடுத்து தண்ணீர் விட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி அதனுடன் ஊற வைத்த வெந்தயத்தை சேர்த்து அரைத்து வறண்ட சருமத்துக்கு மேல தடை வச்சிருந்து சிறிது நேரம் ஊற வைத்து கழுவி வந்தால் வறண்ட சருமம் நீங்கி சருமம் மிருதுவாக இருக்கும் இந்த கலவைய தலையில முடியல கால்ப்ல நல்லா படும்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தலை குளிச்சுட்டு வந்தாலும் தலையில உள்ள பொடுகு நீங்கி முடிவு குறையும் என்னென்ன இருக்கல உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்